அப்துல்லாஹிபின் அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனக்கு பின் வசதியான நிலையும் நீங்கள் விரும்பாத பல செயல்களும் உண்டாகும் என்று நபிசல்லாகவும் அணி நபிசல்லம் அவர்கள் கூறினார்கள் இறை தூதர் எங்களில் அந்த காலத்தை அடைபவருக்கு தாங்கள் என்ன கட்டளை என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் உங்கள் மீதுள்ள கடமைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் உங்களுக்குரிய உரிமைகளை அல்லாஹுவிடம் கேளுங்கள் என நபி சொல்லு அலி அலுவலம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஏழு பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு